சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் செய்ய போறது வாழைப்பழால்வா செய்ய தேவையான பொருட்கள் வாழைப்பழம் நாலு நெய் நாலு முந்திரி தேவையான அளவு சுகர்லஸ் கோவா பிப்டி கிராம்ஸ் மில்க் ஒரு கப் சுகர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு பாதாம் தேவையான அளவு எடுபல் சில்வர் ஆப்ஷனல் தேவையான அளவு செய்முறை முதல்ல வாழைப்பழம் தோலை நிக்கிட்டு பழத்தை வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம் பொடியை கட் பண்ணி அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சு வாணல் காய்ஞ்சதும் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் முந்திரி போட்டு வரத்துக்கலாம் அதில் வாழைப்பழ பொடியை கட் பண்ணிக்கொள்ளே அதை போட்டு நல்லா வாழைப்பழத்தை வதக்கிப்போம் வாழைப்பழம் வதங்கினதும் சுகர்லெஸ் கோவாக இருக்குல்ல அதை கலந்துருவோம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் கலந்துடலாம் சுகரையும் நல்லா கலந்து விடுவோம் சு ஆனோம் மிக்ஸ் ஆன உடனே ஏலக்காய் தூள் குங்கும பூ போட்டு கலந்து விட்டுட்டு ஃபால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் ஒரு அது வந்து திக்க கன்சிஸ்டன்சிக்கு வரணும் திக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சோன்னா அது வந்து அல்வா பதத்துக்கு வரும் அந்த அல்வா பதத்துக்கு வந்தவுடனே பாதாம் நம்ம தேவையான அளவு எடுத்து அதில் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த நெய் கொஞ்சம் தடுவிட்டு இதே கொட்டி நல்லா பரத்தி ஒட்டுட்டு மேல நமக்கு தேவை அப்படின்னா அந்த எடிபிள் சில்வர் மேல கார்னிஷ் பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் சுபமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பழப்பழவாள் வத்தையா டிஃப்ரெண்டா இருக்கும் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்